சுவய கந்தரனு அருணிநாத் அனுகிரகம் பண்ணி கொடுத்த கந்தரனுபூதி நித்தம் குமரா குமரா மருகாச்சரம் வள்ளிதேவசேனா காந்தஸ்மரணம் ஜெய ஜய சுமோ மயூராதி மக்கூடம் மனோகாரிதேகம் மகச்சித்த கேகம் மகி தேவதேவம் மகாவேதபாபம் மகாதேவபாலம் பஜேலோகபாலம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா நம்ம அனுபூத்தியில இன்னைக்கு பார்க்க வேண்டிய பா இது பாசுரம் பதினேழு யாமோதய கல்வியும் எம் அறிவும் யாமோதய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற்ற பெற வேலவர் தந்ததனால் பூமே பூமேல் மயல் போய் அரமை புணர்வேன் நாமேல் நடவேர் நடவேனியே யாமோதய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறிமை அறமை புணர்வேர் நாமேல் நடவேர் நடவேர் இனியே நாமேல் நடவேர் நடவேர் இனி என்னென்னா நாமசங்கீர்த்தனத்தை பற்றி சொல்கிறேன் இதுக்கு முன்னால் பாதி நஞ்சில் ரெண்டு இதுக்கு முன்னால் பார்வை ரெண்டு பாசவத்துக்கு முன்னால் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து சொன்னார அது வந்து நாமாக்கள் சொன்னாராங்க அப்படின் சொன்னதில் அதுக்கப்புறம் அதே நாமாக்களை இங்கே நீ வந்து நாக்கு நாக்கு மேல் நடவேர் நடவீனா அதை வந்து முருகனுடைய நாமாக்களையும் அதை வந்து பாடுங்கள் அப்படின்னு தான் சர்த்தம் இது நாக்கால முருகனை பாடுங்கள் சொல்கிறதுக்காக சொல்லக்கூடிய பாசுரம் இது நேற்றுக்கு பார்த்த பாசுரம் வந்து இந்த லோபம் அதுதான் பெரிய ஒரு வியாதி மாதிரி துரியோதனன் மகாப அழிந்ததும் மகாபாரதில் கௌரவர்கள் அழிந்ததும் அந்த பேராசையார லோபங்கிறது பெரிய ரொம்ப மோசமான ஒரு வியாதி அப்போ அதை தான் பிரார்த்தனை பண்ணார் இங்கே வந்து இந்த நாக்கால முருகனை பாடுங்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த பாசுரத்தினுடைய ஒரு தாற்பயம் கருத்து குகன்ன சொன்னார் இல்லையா முன்னா முருகன் குமரன் குகன் என்று முடிந்து அந்த குகனுக்கு நம்ம ஆச்சாரியால் சொல்றது நம்ம பார்த்துருவோம் பார்த்துறதுக்கு அப்புறம் போகும் ஆச்சாரியால் சொன்னதும் அந்த குஜங்கத்தில் மகாம்பவதி தேரே மகாபாபாரே முனிந்திரானுகூலே சுகந்தாக்கிய வசந்தம் லசந்தம் ஜனாஹார்த்தியம் ஹரந்தம் குஹம் தம் தம் சப்தத்தால் சொல்லப்படுது எப்போதுமே தத் சப்தத்தால தம் சப்தத்தால் சொல்லப்படுது அந்த பரமாத்மா குறிக்கிறது அவன் யார் இதய குகத்தில் இருக்கக்கூடிய அதுதான் அப்போ எப்படி சுகந்தாக்கிய செயலைன்னு சொன்னது அந்த சுகந்த பர்வதத்தில் குகைக்குள்ளே வாசம் பண்ணான் அதாவது திருச்செந்தூரில் இருக்கார் அவன் அது வந்து பௌதிகமாக பார்க்கக்கூடிய கோ சுகந்த பர்வதத்தில் இருக்கக்கூடிய குகை பௌ அதாவது இருக்கிறது அங்கே இருக்கார் காட்சி கொடுக்குறார் கையில் வந்து இது புஷ்பத்தை வச்சுன்னு சிவார்ச்சனை பண்ணுற மாதிரி இருக்கார் அப்படிப்பட்ட மகோதரின்னு சொல்லப்பட்ட சமுத்திரத்து கரையில் இருக்கார் நம்ம செய்யக்கூடிய சமஸ்த பாப்பங்களையும் நாசம் செய்யக்கூடிய அளவுக்கும் மகரிஷிகள்லாம் தபஸ் பண்ணுறதுக்கு யோகியமாக இருக்கக்கூடிய அளவில் அப்படி பௌத்திகமாக இருக்கக்கூடிய குகையில் அவர் வாசம் பண்ணிட்டு தன்னுடைய ஜோதிஷால் பிரகாசிக்கிறார் இது வந்து நம்முடைய ஹிருதய குகையில் இருக்கக்கூடிய தற்சப்தத்தால் சொல்லப்பட்ட அந்த பரமாத்மா புருஷனாக சுப்பிரமணிய சுவாமியை ஆராதிக்கிறேன்னு எனக்கு அப்புறம் சொல்கிறார் அந்த நாமா தான் குகம் கிரதய குகத்தில் அதுதான் மறுபடியும் சொல்லி குஹம் தம் சப்ச சப்த தச்சப்தத்தால் சொல்லி அந்த பரமாத்வத்தை காண்பிக்கிது இப்போ பார்த்தலாம் பூங்கிறது இந்த பூமி மயல் போய் அதாவது இப்படின்னா இந்த பூலோகத்தில் நமக்கு வந்து லௌகீகமான இருக்கக்கூடிய மய மயக்கங்கள் இருக்கல இந்திரிய சுகங்கள் அப்புறம் பலவிதமான சுகங்கள் இந்திரிய சுகங்கள் மனசால சுகங்கள் இதெல்லாம் பலவிதத்தால் அது வந்து ஈஷனான்னு சொல்கிறார் இல்லையா அதாவது மனைவி வீடு வாசல் பணம் பணம் நிலம் காரு பங்களா பதவி பத இருக்கு அதில் வந்து பெண்ணாசி பொன்னாசி மண்ணாசி எல்லாம் இருக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த மயக்கம் போகணுங்கிற ராஜர் ஆற அந்த மயக்கம் அடியோடு போகணும் அது மெய் புணர்வின்னு சொல்கிறது என்னன்னா அப்போ ஆத்ம அனுபவம் ஆத்ம சிந்தனையோட விச்சாரம் செய்து ஆத்ம சிந்தனையை பற்றி அதை அடைவீர் மெய்ப்பொருளை அடைவதற்காக விரும்பக்கூடியவர்களே அது என்ன முவுக்குழுக்கள் அதாவது ஆத்ம லாபத்தை அடைக்கூடிய ஆத்ம அனுபவத்தை அடைக்கூடியவர்களே நீங்கள் வந்து நாமே நடைவேறு நடைபெறும் அப்படிப்பட்ட நாக்கால அந்த ஏற்கனவே காமிச்ச மாதிரி முருகன் குமரன் குஹன் சொன்ன மாதிரி அவனுடைய புகழை பாடுங்கள் அதுதான் திருப்புகளில் அவர் பாடுறாரு ஆனால் திருப்புகளும் முழுக்க முழுக்க எப்படி நம்ம இந்த அனுபூதி கந்தர் அனுபூத்தி தர்ம மந்திர சாஸ்திரம் மாதிரி சொல்றோமோ அதே மாதிரி அவர் கொடுத்த அருணகிரிநாதர் கொடுத்த எல்லா திருப்புகளும் மந்திர சாஸ்திரமாக இருக்கலாம் நாம் அடைகிற கல்வி சாஸ்திர அதாவது சாஸ்திரியானம்னு சொல்வார்கள் வேற அந்த விஷயத்துல பொதுவாக வந்து சொல்றதையும் நம்ம பள்ளிகளில் படித்து தெரிஞ்சு கொள்ள மற்ற ஆச்சாரிகள் மூலமாக தெரிஞ்சு கல்வி அது ஒன்றும் இல்லை சாஸ்திரம் சொல்லுவார்கள் நமக்கு ஒரு புத்தியை கொடுத்துருக்கான்னு பரமாத்மா அதாவது சுப்பிரமணிய கடவுள் உருவமாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கடவுள் குகனாக எதே குகத்தில் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு முகத்தோடையோ ஆறு முக இருக்க இல்லையா அவன் நமக்கு அனுகிரகத்தை பண்ணியிருக்கான் அந்த அருளினால் இந்த பூமியில் இந்த லௌகிகமாக இந்த பூமியில் அறியாமையை விட்டுடும் அதுதான் அஜ்யானம் லௌகிக அந்த ஈஷனான்னு சொல்கிறக்கூடிய ஆசைகள்லாம் விட்டுட்டோ பிரபஞ்சத்தில் இந்த ஒரு பிடிப்பை விட்டுட்டு மெய்யறிவாக இருக்கார் அதனால் வந்து இதை காமிப்பார் மகா வாக்கியங்களில் ஒன்று சொல்லப்படுது முழு ஞானமே பிரம்மம்னு காமிக்கிறது அப்படிப்பட்ட மெய்யறிவாக இருக்கக்கூடிய அதை அவன்தான் பிரம்மமாக இருக்கான் அதை முன்னால் காமிச்சோம் அந்த மாதிரி அவரே நிர்குண பிரம்மமாக இருக்கிறோம் சகுணமாக நாம் உபாசிக்கிறோம் அதாவது உருவத்தோடு பாசிக்கணும் அவனை அறியுங்கள் உணருங்கள் அதுதான் விஷயம் உணருங்கள் இனிமேலாவது அவனை நடித்து கொண்டு பாடுங்கள் வாயார பாடுங்கள் சொல்கிறது அதுதான் இந்த இதுக்குண்டான சுமாரான முதல் அர்த்தம் இதில் வந்து என்னன்னு பார்த்தோம்னா யாம் ஓதிய அப்படின்னா நம்ம நல்ல ஆச்சாரியர்கள் ஆசிரியர்கள் மூலமாக தெரிந்து கொண்ட கல்வியும் கல்வியுங்கிறது சாதாரண இந்த சாஸ்திர ஞானம் எம் அறிவும்னா நமக்கு இயற்கையாக நாம பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியும் மற்றவர்களை பார்த்து இறைவரை பார்த்து மற்ற பலவிதத்திலே அடையக்கூடிய அறிவு அதை நாம் பெற்றுக்கொள்வதில்லை பெற பெற்றுக்கொள்வதில்லை வேலவர் தாமே தந்ததுனார் அப்படி ஞான ரூபமாக இருக்கக்கூடிய ஞான பண்டிதன் ஞான சக்தியாக இருக்கக்கூடிய அந்த வேலை கையில் ஏந்திருக்கூடியவங்களுக்கான அந்த முருகவழில் வந்து அவரே நமக்காக அனுகிரகம் பண்ண காரணத்தால் ஆமாம் இதில் என்ன தெரியுமா இது வந்து பகவத்கீதையில் வரும் அகம் பிரகாச சர்வத்தி அப்படிலாம் வருவது அதாவது அப்படின்னா எங்கிட்டேன்ன எங்கிட்டான் சர்வச்சதாகம் புதிசன் விட்டா மத்தஸ்பதிகை ஞானம் அப்போகணம் சொல்லுவார் அப்படி ஞானம் வர்றது கண்ணன் சொல்றார் இங்கே வந்த முருகன் அப்போ அவருக்கு அவருக்கு அனுகிரகம் பண்ண அந்த அறிவு அதில் அப்ப அதனால என்ன பண்ணணும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அந்த மயல் போய் அதாவது மயக்கம் ஏற்கனவே லோபத்தை பார்த்தாச்சு மோகம் மோகம் ஒன்று இருக்கு அந்த மோகம் அந்த மயக்கத்தை நீக்கிட்டு அறமை புணர்வி இதுதான் சத்திய தர்ம பராயண அந்த பாகவதத்தில் இது ராமாயணத்தில் எல்லாம் வரும் ராமரை கூறுக்கிறாப்பில் அப்படி தர்மத்தோடு வாழ வேண்டும் சத்தியங்கிறது பிரம்மத்தை காமிக்கிறது அது வாயால் பேசக்கூடியது உண் ஒன்று அதே மாதிரி நடக்கிறது ஒன்று நினைப்பது அதே மாதிரி ஒன்று இதெல்லாத்தையும் தாண்டி இருக்கிறது தான் சத்தியங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடியது அதுதான் பிரம்மத்தை குறிக்கிறது அதுதான் அருவமாக இருக்கக்கூடிய முருகன் உருவமாக நமக்கு காட்டி கொடுக்கிற அப்போ அப்படி அறத்தோடையும் உண்மையோடையும் நீங்கள் சேர வேண்டும் அதுக்கப்புறம் இந்த மயக்கங்களை விட்டுட்டும் நாக்கில் அதை வந்து நடவே ரெண்டவேனா முயற்கனவேக்கு சொன்ன மாதிரி அந்த இதில் பார்த்தோம்னே முன்னால் பார்த்த பாசுரத்தில் பார்த்த மாதிரி முருகன் குமரன் குஹன் என்று பலவிதமான நாமாக்களை அவனை பற்றி பாட வேண்டும் நம்ம வந்து ஆச்சாரியர்கள்ட்ட அதாவது உற அதாவது பள்ளியில் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இன்னும் அதுக்கப்புறம் ஞானாசிரியனாக அடைந்து அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்வது இதை தவிர நமக்கு நம்முடைய ஒரு ஈடுபாடோடு தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு முருகனாக அனுகிரகம் பண்ணக்கூடிய அறிவு அருணகிரினாதிற்கு முருகனாக அனுகிரகம் பண்ணக்கூடிய அறிவு அப்போ நாம் ஆச்சாரத்தை ஓதி தெரிந்து கொண்ட கல்வி அறிவையும் இயற்கையாக இருக்கக்கூடிய அறிவையும் நாம் அடையவதற்காக ஞான ஸ்வரூபமாக ஞான சக்தியாக இருக்கக்கூடிய ஞான பண்டிதனாக இருக்கக்கூடிய அவன் என்ன பண்றார் அந்த வேலவன் அவன்கிட்ட அவராக நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தனால ஏ உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களே நம்மளை பார்த்து கூ சொல்கிறார் இந்த பூதளத்தில் அதாவது பூமியில் இருக்கிறவர்களை மயக்கத்தை விட்டு அதாவது ஏற்கனவே இந்த இப்போ இது சொல்லுங்க இந்த பிரகிருதி மாயேன்னு சொல்லப்பட்டதுனா சொல்லப்பட்ட இந்த உலக வாழ்வு இருக்கு இல்லையா அதில் ஈடுபாடு இருக்கக்கூடிய மயக்கத்தை விட்டுடும் தர்ம மார்க்கத்தோட தர்ம நிலையில் சொல்லப்பட்ட அந்த சத்தியம் ஆத்மாவினுடைய ஞானத்தை அடைவதற்காக உண்டான ஒரு ஊக்கத்தோட சேருங்கள் அதில் சேருங்கள் அப்போ சச்சங்கத்தில் சேருங்கள் அப்போ இனி அதுக்கு இனிமேலாவது நாக்கால அந்த எம்பெருமானை பாடுங்கள் யார் எம்பெருமான் முருகன் முருகன் குமரன் குஹா பாடுங்கள் அறிவு ரெண்டு விதமாக சொல்கிறது கல்வி அறிவு அதாவது சாஸ்திர ஜானம் இயற்கையாக நமக்கு இருக்கக்கூடிய அறிவு அது வந்து அனுபவ ஜானமாக இருக்கிறதே ஒன்று நம்ம பிரம்மக்யானியாக இருக்கக்கூடிய குரு கொடுக்கணும் ஆச்சாரிய கொடுக்கணும் இல்லது முருகன் கொடுக்குறார் நம்ம அருணகிரன் கொடுத்தார் ஈஸ்வரன் கொடுத்தார் மாணிக்கவாதர் கொடுத்தார் தான் அப்ப இந்த அனுகிரகமான இருக்கக்கூடிய சாஸ்திரம் கிரந்தங்கள்லாம் அதை வந்து படித்து தெரிந்து கொள்வதால் ஓதுவதால் ஏற்படக்கூடிய இந்த கல்வி அறிவும் அருளாசிரியர்ன்னு சொன்னது தான் நம்ம அனுகிரகம் பண்ண கோட்டியும் கூடிய பிரம்மஜானியான் இருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களால் உணர்த்தப்பட்டு அவர்களால் சொல்லிக்கூட உணர்த்தப்பட்டு அந்த உபதேச மொழியை கேட்டு சொன்னது இந்த மகாபாக்கியங்கள்லாம் சொன்னோம் அவருக்கு வந்து நடந்தது சும்மாயிரு சொல்லறேன்னு முருகன் சொன்னார் அருணகிரிநாதருக்கு அதை எடுத்து நிஷ்டையில கூடி இருந்தா நிஷ்டையில தியானத்துல அந்த சமாதி நிஷ்டையில் இருக்கிற போது அதாவது அபிமானத்தை விட்டுடும் எல்லாத்தையும் விட்டுடும் இந்த மனசு புத்தி சித்தம் அந்த காம்ப்ளக்ஸ்லாம் தாண்டி அபிமானத்தை தாண்டி அப்படி இருக்கிற போது முருகனுடைய தியானத்துல நிஷ்டை கூடினா அதை நிஷ்டை கூடினா முருகனோட ரெண்டு ரெண்டரை ஒன்றாக அந்த உணர்வு பூர்வமாக கலந்து மூட அப்ப ஜீவோதம் போய் சிவபோதமாக முருகனோட ஞானஸ்கனோட கலக்கப்படும் அந்த விஷயத்தை அதான் மைய அறிவு அது அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் இப்படி ரெண்டு விதமான சாஸ்திரியானம் அனுபவ ஜானம் அதாவது ஆத்ம அனுபவ ஜானம் அதை வந்து நான் அடையும்படி இந்த வேலைவனான கருணா கருணாகர கடவுளாக இருக்கக்கூடிய முருகன் நமக்கு கொடுத்ததுனால இதை வந்து அருள் இது கொள்ள வேண்டும் பொருள் தாமே பிறன்ன முருகன் வந்து இந்த அறிவுகளையும் தாமே பெற்றுக்கொள்ளுமாறு கொடுத்தான்ங்கிறதையும் சொல்லலாம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன் திருவந்தரத்தில் வர்றது தாம்பூம் இப்போ வந்து வீட்டில் குடும்பத்தில் ரொம்ப குழந்தைகள் இருக்கார்கள் அம்மா அப்பா அப்படியெல்லாம் உட்காந்துக்கார வச்சுக்கணும் தாம்பூரத்தை மடித்தேன் த குழந்தைகள் கையில் கொடுத்தேன் அந்த குழந்தைகளால் அவரை பிதாவோ மாத்தாவோ வாயில் ஒரு ஸ்வீட்டோ இல்லை தாம்பூரமும் இப்படி கொடுத்தான் சந்தோஷப்படுகிறார் இல்லையா அப்படிதான் அப்போ இந்த இறைவனானவன் முருகன் நமக்கு வந்து மொழியையும் கொடுத்துருக்கான் அறிவையும் கொடுத்துருக்கான் நமக்கு புத்தியும் கொடுத்துருக்கான் அப்போ அப்படிப்பட்ட அடியார்கள்லாம் முருகன் அடியார்கள் தமிழ் பாட தன்னுடைய சிவியால கேட்டு அதை சந்தோஷப்படுகிறான் அதுதான் அப்படி அப்படி பார்க்கிறார்கள் அப்படி விவரிக்கிறார்கள் அப்படி அனுபவிக்கிறார்கள் பூமியெல்லாம் இந்த பூத்தளத்தில் இருக்கிற வரைக்கும் மயல் போயினா மயக்கம் நீங்கி போய் அதாவது உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புத்திரேசனா தனேசினா பித்தேசினா அப்புறம் இது மண்ணாசி பொன்னாசு பெண்ணாசி அதான் அப்படி எல்லாத்தையும் தனேசனா புத்திரேசனா இப்படி இருக்கக்கூடிய அப்போ அறன அறத்தோட தர்மத்தோடு இருக்கணும் மெய்ங்கிறது ஏற்கனவே சொன்ன மூன்று விதமாக அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணணும் இன்னும் சரீரத்தால் வாக்கால வாய்மை வாக்கால மெய்மை உண்மை அப்படி அதோடு சேருங்க அப்போ சத் சங்கத்தில் அதோட இருக்கணும் மயில் போய் அறம் அப்படிங்கிறதுல அந்த மயக்கம் அதாவது காமக்ரோத லோபம் மோகம்னு சொன்னால் இந்த மோகத்தை இங்கே காமிக்கிறார் இந்த மோகம் மயக்கம் அற்றுப்போவதற்குன்னு இதை கொள்ள வேண்டும் அப்போது உண்மையோடு கடந்தவர்களை இங்கே கூப்புறார் மெய் புணர்வீன்னு அதாவது உண்மைன்னா இங்கே அந்த ஆத்மா தான் சத்தியம் சத்தியம் சொல்லுவதே வந்து ஆத்மா தான் அந்த பரமாத்மா தான் பரம்பொருள் தான் சத்தியம் அதோடு கலந்தவர்களேன்னு அப்போது அந்த ஆத்ம அனுபவம் அடைய அடைந்தவர்களேன்னு அப்படி சொல் அப்படி அட்ரஸ் பண்ணுறார் கூப்புறர் மெய்ப்புணர்வினா உண்மையை உணர்ந்தவர்களே அப்படின்னு சொல்லிவிடும் அர நன்றாக அந்த சத்தியமான தர்மத்தில் சேர்ந்து நிற்பீர்கள் தர்மத்தையும் சத்தியத்தையும் கடைபிடிப்பவர்கள் அப்படின்னு இதை கொள்ள வேண்டும் நாமேல் நடவிய நடவங்கிறதுனால மனுஷனுக்கு ஒரு கால் நடை இருக்குது காலாக நடக்கிறார்கள் நாக்கால் நடக்கக்கூடியும் மனசால் நடக்கக்கூடிய இப்படி மூன்று நடைகள் இருக்குது பிராணிகள் இருக்குது விலங்குகள் அது வந்து மனநடை இருக்கோ இல்லை நாக்கால் நடக்க முடியுமோ இல்லை ஏதாவது பேச முடிய முடியும் அவர்களுக்கு கால் மாத்திரம் நடக்கணும் அதனால் கால் நடைன்னு சொல்லப்படுது இப்போ நன்றாக பேச குரலை பார்த்து பேச்சு நடை நன்றாக இருக்குன்னு மனசில் ஒழுக்கம் ஏதாவது ஒழுக்கம் ஆனும் அதுதான் முக்கியம் அதுதான் தர்மத்தை சொல்கிறது ஒழுக்கம் ஆகணும் அப்போது இதை ஒழுக்கம் இல்லாத வழி நடை தவறியவர்னு சொல்கிறோம் இல்லையா நடை பிசகியவர் நல்ல நடத்தை இல்லாதவர் அப்போ காலால் நடக்கக்கூடிய ஏ ஜனங்களே நாக்கால முருகனைப்பாடி நடவுங்கள் அப்படின்னு அருணகிரநாதர் ஒரு குருவாக நமக்கு காண்பிக்கிறார் உபதேசம் பண்ணுறார் நாவே நடவேர் என்பதற்கு நாம் அச்சம் என பொருள் கொண்டும் அதாவது பயம் அச்சம் அப்படின்னு கூட பார்க்கலாம் அச்சம் எதுக்கு அந்த பெருமானை நோக்கி அதாவது முறை தரவிருந்தா தான் பயம் அப்போ அந்த பெருமானை நோக்கி நடவுங்கள்னு உபதேசம் பண்றாப்புல கொள்ளலாம் அப்பனால நாவினால் நடவுங்கள் நாவை கொண்டு நடவுங்கள் அப்படி சொல்கிறான் அப்போ அப்படின்னா அர்த்தம் அந்த நாக்கால முருகா குமரா குஹா சண்முகா தான் குஹான்னு சொல்லி இந்த இந்த பாசுரம் குர உலக ஜனங்களுக்கும் லௌகிக ஜனங்களுக்கு அடிகளால் உபதேசம் பண்ணுறாப்படியே இருக்கு முருகப்பெருமார் நமக்கு கலை அறிவு கொடுத்துருக்கார் சாஸ்திரியானம் கொடுத்துருக்கார் மெய்யுணர்வு தான் ஆத்ம அனுபவ ஜானம் அது கொடுத்ததுனால அந்த பரமனையே அந்த அனுபவ ஜானம் அடை ஞானம் தெரிஞ்சாச்சு இருக்கிறது வந்து பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்ம வினா பரகன் ஆகிடுத்து அப்போது அந்த அருவமாக இருக்கக்கூடிய முருகன் உருவமாக நம்ம காட்டுகிறான் அப்போ அவனுடைய நாமாக்களை பாடினால் நமக்கு அந்த அறிவும் இருக்காதோடு சேர்ந்து நமக்கு வந்து அருணகிரநாதர் கிடைத்த ஒரு அனுகிரகம் அருள் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முடிவான தாத்பரியம் அதனால் அந்த பரமனான ஞான பண்டிதனை பாடுங்கள் அதை வண்டி தான் என்ன வரணும் என்ன வரணுமோ வரட்டும் எது வேணும் இது வேணும்னு நான் கேட்கலேன் பாபா நினைத்தா வர போகிறதில்லை வேண்டான்னு சொன்னாலும் வருது அப்போது நம்மளால் முடிஞ்சதும் சரீரத்தை கொடுத்தனால கடமை செய்ய வேண்டும் சிரமப்பட்டு கஷ்டப்படணும் ஆண்டவன் கொடுத்ததை வச்சு திருப்தி அடையணும் கிடைச்சத சந்தோஷப்படணும் ஆகிய கிடச்சிட போகிறோம் சந்தோஷப்படணும் எதிர்த்தா லாபம் சந்தோஷ்டான்னு சொன்னாங்க போகிறோம் ஆசையை ஒழிக்கணும் இங்கே மோகத்தை ஒழிக்கணும்னு காமிக்கிறாடி இங்கே இந்த காஸ்திரத்தால் வரக்கூடியதே ராஸ்திரானந்தான் கலையறிவு அம்மா, அனுகிரகம் பண்ணது தான் மெய்யறிவு அது அருணகிரிநாதர் கிடைத்தது நமக்கு நல்ல ஆசான் அதாவது ஞான ஆசான் சொல்வார்கள் அவரை அவருக்கு கைங்காரியம் பண்ணி நாம் அடைய வேண்டியதைத்தான் இங்கே வந்து வலியுறுத்துகிறார் அதான் காண்பிக்கிறார் அதனால் இந்த பாசுரத்தால் சொல்லப்படுது மேன்மை அடைவதற்காக இதை வந்து காண்பிக்கிறார் அப்போது மேன்மை அடுவதற்கு அதாவது வாழ்க்கையில் அடைவதற்கு நம்முடைய ஆத்ம பயணத்தில் மேல் மேம்படுவது இப்போ ஜீவபோதத்தை விட்டுட்டு சிவபோதம் அதாவது சுப்பிரமணியனை சொல்கிறோம் மெய்ய பிரம்மாத்வா சொல்கிறோம் அந்த அறிவை அடைவதற்காக காண்பிக்கிறார் அப்போ தாயுமான் சொல்கிறத ஒரு இந்த பக்கம் பார்க்கலாம் சந்ததமும் எனது செயல் உனது செயல் யான் இன்னும் தன்மை நினை என்று இல்லா தன்மையால் வேரலேன் வேரலேன் வேதாந்த சித்தாந்த சமர சுவாவம் இருவேன் இந்த நிலை தெளிய நான் நெக்குருகி வாடிய இயற்கையே திருவணமறியுமே இப்படி தன்னுடைய நன்னடத்தை தன்னடத்தை நன்னடத்தை மேன்மையாக இருக்கணும் இருக்கணும் மேன்மையாக இல்ல இருக்க முடியுமா மேன்மையாகத்தான் இருக்க வேண்டும் அப்போது தான் அப்படி பெரியோர்கள் பாடின பாட்டுகளை ஒரு பவர்ஃபுல்லாக சக்தியோடு இருக்கும் அதை வந்து பாடுங்கள் அதனால் நமக்கு கிடைத்த சாஸ்திர ஜானத்தாலையும் ஞானாச்சனால கிடைத்த மெய்யறிவு அல்லது முருகனால் கிடைத்த மெய்யறிவு அதான் ஆத்ம ஜானத்தையும் கொண்டு பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகனை அவர் வந்து சாக்காரமாக உருவத்தோடு இருக்கக்கூடிய முருகனை பார்த்து நீங்கள் வந்து அவனுடைய நாமாக்களை வந்து பாடுங்கள் நாக்கால பாடுங்கள்னு சொல்லி முடிக்கிறார் இந்த பாசுரத்தை